நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் சோயா சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் சோயா உருண்டைகள் ஒரு கப் தேங்காய் துருவல் அரை கப் காய்ந்த மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒன்னு கடுகு பால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காய்த்தூள் ரெண்டு சிட்டிகை உப்பு ருசிக்கு நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வைத்தம்பருப்பு ஒன்றரை கேரட் தேவையான அளவு பாம்பி சேவை ஓமப்பொடி தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம சோயா சங்க் வந்து சின்ன உருண்டைகளா பார்த்து வாங்கிப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சிருவோம் பாஞ்சதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திருவோம் நெய் உருகினதும் இந்த சோயா உருண்டைகளை போட்டு நல்லா வருத்தப்போம் நல்லா மனமா வாசனை வரும் இல்லையா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி அது ஒரு போலில் போட்டு ஆற வச்சுருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வெறும் ட்ரை ஃபேன் வச்சிருவோம் ட்ரை ஃபேனில் இந்த பைத்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துவோம் நல்லா வாசனையாக வரும்போது வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த எது ஆற வச்சுட்டு பைத்தம்பருப்பை மிக்சியில் போட்டு கரெக்டராக நரைச்சி வச்சுருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ச்சதும் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சீரகம் போட்டுவோம் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் பொடியை கட் பண்ணி போட்டுருவோம் போட்டு பெருங்காயமும் போட்டு பொறிஞ்சதும் தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு தண்ணி இந்த ஏன்னா ஒரு கப் சோயா எடுத்திருக்கோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த உரத்து வச்சிருக்க சோயா எடுத்து அதில் போட்டுவோம் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விடுவோம் அந்த மூணு நிமிஷத்துலேயே அந்த சோயாலாம் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் தண்ணியும் கொஞ்சம் இழுத்துரும் த தண்ணி எடுத்துட்டு அப்போ இந்த பைத்தமாக வர சரிச்சு வைக்கலையோ அதை எடுத்து அதில் கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு மிக்ஸ் இந்த உப்பு இருக்குதுலையோ அதில் ருசிக்கேற்ற மாதிரி போட்டு கலந்து விட்டுடுவோம் கலந்துட்டு தேங்காய்த்துருவது போல் எடுத்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே லெமன் சாறு பேஞ்சி விட்டுடுவோம் இந்த பேஞ்சிட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டி மொத்தமாக கொட்டிட்டு இந்த கேரட் வந்து தூருவி அது மேல போட்டுடுவோம் கேரட் போட்டுட்டு ஓமப்பொடி நமக்கு வாம்பி சேவை எவ்வளவு தேவையோ அந்த ஓமப்பொடி எவ்வளவு தேவையோ அதை எடுத்து அதுக்கு மேல தூவிட்டு அப்படி பரிமாறணும்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சோயா சுண்டல் தயார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப நம்ம சுண்டலுக்கு வந்து கடலை எல்லாம் ஊற வைக்க லேட் ஆகும் இதை அப்படியே உடனே செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்